பாடம் எழுபத்தி மூன்று பல் துளக்குதல் நபிசல்லும் அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு இரவு தங்கினேன் அவர்கள் பல் துளக்கினார்கள் என இது அப்பா சிறதியில்லாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்